வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் அசுரகாண்டம் அசமுகி புலம்புரு படலம் மறிமுகமுடைய தீயாள் மன்றினு கனியலாகி கிரிசையும் மன்னை தன்னை கேளிரையும் அருகானோரை திரளுடைய முன்னையோரை சிந்தையில் உன்னியாண்டை பொறிமகள் எரியல் போகக் கதறியே புலம்பலுற்றாள் வெறியாரும் இதழி முடிப்பண்ணவர்கோனருள் புரிந்தமே நாள் வந்தாய் பிரியாதனுமைப் போற்றித் திரிவனென்றாய் அம்மொழியும் பிழைத்தாய்போலும் அறியாயோ கரம் போனதஞ்சலென்றாய் இலை தகுமோ அன்னே அன்னே சிறியே நான் பெண் பிறந்து பட்ட பரிபவென்று தீருமையோ தாதையானவரளித்த மைந்தர்கணேவிருப்புருவர் தாயர் பெற்ற மாதரார் வகை செய்திடுவர் ஈதுலக வழக்கம் என்பார் ஆதலால் என் துயரம் அகற்ற வந்தா இலையந்தோ ஆறுமின்றி போல் தமியேன் கரமிழந்தும் இவ்வுயிர் கொண்டிருப்பதேயோ வருவீரெங்கணுமென்றே அஞ்சாது புலோ மசையை வலிதே பெரு வீரமுடன் வந்தேன் எனது கர தலன் துணித்து பின்னே சென்று பொறுவீரமாகாளன் அவளையும் மீட்டேயினன் அப்பொதும் வர்க்கானில் ஒரு வீரும் செல்லீரோ நமரங்காள் நீருமவர் கொளித்திட்டீரோ புறங்குறைத்தும் வலி குறைத்தும் பொங்கிய குறைத்தும் புறையுறாத வரம் குறைத்தும் புகழ் குறைத்தும் வரையொழுக்கம் தனை குறைத்தும் வலி உரம் குறைத்தும் வானவரையேவல் கொண்டோம் என்றிருப்பீர் ஒருவன் போந்து என் கரம் குறைத்ததறியீர் நுண்ணாசி குறைத்தனன் போலும் காண்மின் காண்மின் மேயினான் பொன்னுலகின் மீன் சுமந்து பழிக்கஞ்சி வெருவிக்காணான் போயினான் போயினான் வலியிலனென்று உரைத்திடுவீர் போலும் அண்ணான் ஏயினான் ஒருவனையே அவன் போந்தென் கரந்துணித்தானில்ல கூரை தீயினார்கறந்த திறனாயிற்றே இந்திரன் தன் செயலுமாதோ எள்ளுற்ற நுண்டுகளில் துணையாகுஞ்சிறுமைத்தேயெனினும் யார்க்கும் உள்ளுற்ற பகையுண்டேல் கேடுளதென்றுரை தள்ளுற்றும் தள்ளுற்றும் ஏவல் புரிந்துழல் குலிசத்தடக்கை அண்ணல் கள்ளுற்று மறைந்திருந்தே எனது கரம் துணிப்பித்தான் காண்மின்காண்மின் சங்கிருந்த புனரிதனில் நடுவிருந்த வடவை எனும் தழலின் புத்தேன் உங்கிருந்த குவலையமோடவை முழுதும் காலம் பார்த்தொழிப்பதே போல் அங்கிருந்தன் கரன் துணித்த ஒருவோனும் உங்களை மேலடுவன் போலும் ங்கிருந்தென் செய்கின்றீர்வான்வரைச் சிறியரென இகழ்ந்திட்டீரே முச்சிரமுண்டிரணியனுக்கிரு சிரமுண்டவன்னிமுகமற்றை வச்சிரவாகுவு குறுபான் சிரமுண்டே அவை வாழா வளர்த்திட்டாரோ இச்சிரங்கள் என் செய்யும் ஒரு சிரத்தோன் என் கரத்தை இருத்துப் போனான் அச்சுரரு கஞ்சுவரே பாதலத்தில் அறக்கறிவர் களியரம்மா பிறை செய்த சீருருவக் குழவியுரு கொண்டுரு நாட்பெயர்ந்துவானின் முறை செய்த செங்கதிரோ நாதபமை தீண்டுதலும் முனிந்து பற்றி சிறை செய்த மருகாவோ மறுகாவோ ஒருவன் நினைச் செங்கை தீண்டிக் குறை செய்து போவதுவோ வினவுகிலாயிதன்ன கொடுமை தானே நீண்டாழி சூழுலகை ஓரடியால் அளவை செய்தோன் நேமிதன்னை பூண்டாய் பொன்னாரமென இந்நாளும் ஓர்பழியே பூணா நின்றாய் ஈண்டாருங் குறும் பகைஞர் என் கரம் போந்திறமியற்றிதுவையம் ஆண்டாய் நந்தாரகனே குறைமதி நீரோனின் பேராற்றலம்மா வையொன்று வச்சிறக்கை புரந்தரனைத் தந்தியொடும் வான் மீச்செல்ல ஒய் என்று கரத்தொன்றால் எரிந்தனை வீழ்ந்தனன் கிடப்ப உதைத்தாயன்பர் மெய் என்று வியந்திருந்தேன் பட்டிமையோ அவன் தூதன் வெகுண்டு வந்தன் கையொன்று தடிந்தானே சிங்கமுக வீர இது காண்கிலாயோ சூரனாம் பெயர்படைத்த அவுணர்கள் தங் பெருவாழ்வே தொல்லை அண்டன் சேரவே புறந்தனைனின் பருதி செங்கோல் குடையெங்கும் செல்லானிற்கும் ஆரும்பானவர் அவற்றிற்குறுவர் பொன் நகரோனானை போற்றும் வீரமாக காளனிடை கண்டிலனால் வலியர் முனம் மேவுராவோ ஒன்னார்த்தம் சூழ்ச்சியினால் ஒரு முனிவன் என் சிறுவர் உயிர் கொண்டுற்றான் இந்நாளில் அக்தன்றி ஒருவனைக் கொண்டனது கையும் இழப்பித்தாரே பின்னால் இவ்வருத்தமுற நன்றரசு புரிந்தனையால் பிழையீதன்றோ மன்னாவோ மன்னாவோ யான்பட்ட இழிவரவை மதிக்கிலாயோ காவல் புரிந்துலகாலும் அண்ணாவோ அண்ணாவோ கரமற்றேன்கான் ஏவரெனக்குறவாவர் ஊனமுற்றோர் இருப்பதுவும் இழுக்கே என்றோ ஆவிதனை விடுவேன் நான் அதற்குனம் என்மானம் அடுவதையோ பாவியொரு பெண் பிறந்த பயனிதுவோ விதுக்கு என்பார் பகைமற்று உண்டோ